அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வழியஞ்சி பார்த்து உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் அதை ஒரையாவே பார்க்கலாம் பழி பழினா என்ன பணம் சம்பாதிக்கும் போது பாப்பத்திற்கு அஞ்சி பயந்து பணத்தை சம்பாதித்து பார்த்து பார்த்துங்கிறதுக்கு தர்மமாக வாழ்பவர்களுக்கு பகிர்ந்தளித்து பார்த்துங்கிறதுக்கு பகிர்ந்தழித்துன்னு அர்த்தம் உன் உணவு உண்பவன் தனக்கு தேவையானவற்றையும் வைத்து வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை உடைத்தாயின் உடையவனாக இருப்பானாகில் அல்லது நடத்துவானால் வழி அவனது குழந்தைகள் வம்சம் எஞ்ஞான்றும் ஒரு எஞ்சல் துன்பப்பட்டு வருந்தி போவது என்பது இல் இல்லவே இல்லை அதாவது பணம் சம்பாதிக்கும் போது பாபத்துக்கு பயந்து பணத்தை சம்பாதித்து தர்மமாக வாழ்பவர்களுக்கு பகிர்ந்தளித்து உணவு உண்கின்றவன் தனக்கு தேவையானவற்றையும் வைத்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை உடையவனாக இருப்பானேயானால் அவனது குழந்தைகள் அதாவது வம்சமானது ஒருபொழுதும் துன்பப்பட்டு வருந்திப்போவது இரத்தல் என்ற சொல்லுக்கு பொருள் இது இல்லவே இல்லை பொருள் சேர்க்கிற போது பழிக்கு அஞ்சு சேர்த்து செலவு செய்யும் போது பகுத்து ஒருவன் மேற்கொண்டால் அந்த வாழ்க்கையின் ஒழுங்கு ஒருபொழுதும் குறைவதில்லை என்று இதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லற வாழ்க்கைக்கும் துறவர வாழ்க்கைக்கும் உள்ள பிரிவை சிதம்பர மும்மணிக்கோவை என்ற ஒரு நூல் அழகாக சொல்லியிருக்கிறது நல்லற நூல்களில் சொல்லறம் பல சில இல்லறம் துறவரம் எனச் சிறந்தனவே அந்நிலை இரண்டினுள் முன்னது கிழப்பின் கற்ற நூல் துறைபோய் கடிமனைக் கிழவன் நற்குணம் நிறைந்த கற்புடை மனைவியோடு அன்பும் அருளும் தாங்கி இன்சுலின் விருந்து புறந்தந்து அருந்தவர் பேணி ஐவகை வேள்வியும் ஆற்றி இவ்வகை நல்லறம் நிரப்பி பல்புகள் நெறியின் பிறன்மனை நயவான் அரண்மனை வாழ்க்கைக்கு வரையா நாளின் மகப்பேறு குறித்து பெருநலம் தூய்க்கும் பெற்றித்தன்றே மிக அற்புதமான பாடல்கள் இந்த பாடலுடைய பொருளை நாம் சொல்லவில்லை நாம் இதில் இருக்கக்கூடிய இந்த சொற்கள் பெரும்பாலும் புரியக்கூடியதாக இருக்கிறது வழிபாவத்திற்கு பயந்து பொருளீட்ட வேண்டும் அப்படி ஈட்டிய பொருளைக் கொண்டு பிறருக்கு உணவளித்து அவர்கள் கண்ணால் பார்க்க வேண்டும் விருந்து புறந்தந்து அருந்தவர் பேணி அதை நன்றாக கவனித்து படிச்சு புரிஞ்சுக்கணும் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார்த்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் இதனை உலகர் முன் வருக என உரைப்பாம் என்று ஷேக்கிழார் எல்லோருக்கும் உணவளிப்பதை மிகவும் சிறப்பாக பாராட்டி பாடியிருக்கிறார் அவ்வாறு பழிபாவத்திற்கு அஞ்சி அதை கொண்டு பிறருக்கு உணவளித்து வாழ்பவனுடைய வம்சத்திற்கு ஒரு குறைவும் ஏற்படாது வறுமையில் இருப்பவன் ஓரளவு வறுமை நீங்கியவன் செல்வம் உடையவன் உலகிற்கே செல்வத்தை வழங்கக்கூடியவன் என இல்லறத்தாரை நான்காக பிரிக்கின்றார் ஒரு உரையாசிரியர் ஈகை ஒப்புரவறிதல் ஆகியவற்றை நான்காவதாக கூறப்பட்ட பெருஞ்செல்வம் படைத்தவர்கள்தான் நன்கு செய்ய முடியும் கிருகம் என்பது தெய்வங்கள் வாழும் இடம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன தொடர்ந்து நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை துணையாக வேண்டி நிற்போம் வழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்